து போ <800 typhans Podcast> கோவனம் கொடுத்தவர் உடை கொடுத்தவர் இவரில் யார் சிறப்பு ஓடு கொடுத்தவர் கோபனம் கொடுத்தவர் ஆடை கொடுத்தவர் அப்படி போட்டார் ஏன்னா இப்படி எல்லாம் சொன்னா என்னமோ இப்படி சொல்றாங்க இப்படி சொன்ன கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கிறது தலைப்புல இப்படி எல்லாம் கொடுத்து எனவே இவர் அந்த ஆடை கொடுத்தவர் வந்து கேட்கல போகல அதுக்கெல்லாம் இதுக்கு தானா வாங்கின கற்பாரை தலை எடுத்து எற்றுவன் என்று அணிந்து எப்ப சொன்ன சொல் மட்டும் தவற சொல்லிட்டா அந்த சொல் அப்படியே இருக்கு அங்கே ஏப்பா அண்ணன் காட்டுக்கு போனாங்கிறது போயிட்டாங்க அவர் தம்பி வந்து இது யாரை தம்பிங்க வர்றேன் அப்படி ஏதோ அரசியல் அவங்களுக்குள்ள தவிராரு நமக்கு என்னப்பா நீ ஒண்ணு நீ எடுவாள் தொடு போர் இப்ப யார் வர்றது பத்தியா பதினாறு ஆண்டு இருந்துட்டா மீண்டும் வந்துடுவாங்கிறதுக்காக அல்லவா செஞ்சாங்க எடுவாள் தொடுபோர்னு அங்கிருந்து வரும் கேட்டேன் நீ ஏன் அப்பா இந்த துணிச்சுக்கிற நீனா அயோத்தியாலே பிறந்த தோளமை என்றொரு சொல்லிய சொல்வொரு சொல்லன்றுோ அந்த பெரிய தம்பி போகும்போது என்னை யாருன்னு சொல்லிச்சு தோழமை என்றொரு சொல்லிய சொல்வொரு சொல்லன்றுோ இந்த பாவிப்ப இங்க கங்கை கடையில் இருக்கவும் இந்த மாதிரி ஒரு பகையாளி அங்க போயிட்டாருன்னு சொன்னா ஏழமை வேடன் இறந்தீழன் எந்தனையே சாரோப்பை சொல்லிய சொல்வோரு சொல்லன்றோ உரிய நேரத்தில் இந்த ஆனையை கொடுப்பேன் என்று சொல்லிய சொல்வோரு சொல்லன்றோ ஆதலால் ஏ ஒன்று கொடுக்கணும் இல்லையானால் உயிரமாயிச்சு எனவே அதனால் கந்தை உடைத்திடையற்றும் கற்பாறை மிசை தரையை சிந்தையடுத்துவன் மாதிரி சொன்ன தவறி இருப்பதை விட போட்டதை கீப்பி வரைக்கும் போட்டுக்குவான் செஞ்சதே இல்லையே கசைக்கு கட்டு அந்த பாறை அடிப்பாங்க போட்டா ஆறுமே தீங்கி போட்டிங்கன்னா ஆனால் ஊமியமான விளையாட் சோப்பு இப்பெல்லாம் இப்போ இல்லை இப்ப இல்லை சோப்பு சோப்பு புறத்தொருப்பெல்லாம் இவன் செய்யும் யா கை கையுறுப்பு தான் இப்போ வேலைங்க திருக்குறள் எங்கே கல்லில் துவைக்கும் போது கூட வந்துடுதுன்னா ஆமாம் கையில் அந்த ஏரில் அப்படி தான் செஞ்சாங்க மேலும் இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த ஏகாழியர்கிட்ட பொண்ணியும் மறுநாள் கட்டுறதில்ல தானே கூட இருக்கான்னு அதை பற்றி கவலைப்படுது வந்த சரிதான் போன என்ன கடைசி வரைக்கும் இருக்கும் இதற்கும் அந்த கல்லுல போய் என்ன செய்தாராம் சிந்தைய சிந்தை எடுத்து ஏற்றுவன் என்று அணிந்து செழும் பாறை மிசை தம் தலையை புடைத்து ஏற்ற அப்படியே ஒரு மோது மோதி உயிர் நீக்கணும்பர் மலர் சங்க எங்கதான் சந்தாரு காலையில வாங்கினாலும் அந்தவன்ல வாங்கினாலா தெரியல வேற யாரும் ஆளா இருக்கு என்ன அப்படியே எடுத்து அந்த தலை அப்படி மோத போன தலை அப்படியே முகவரி சொன்னார் மார்புலப்பட்டது வளைத்தழும்பு கையிலப்பட்டது கை அதனால வளைத்தழும் முளைத்தழும்பு என்ன அது வளைத்தலும்பு என்றார் பட்டது திருக்கரம் ஆதலின் இதே மார்வென்றால் அது மட்டுமல்ல உலகப்பர் எந்த அடிக அம்மையப்பர் இந்த உலகத்தில் பார்ப்பா நமக்கு தந்தையினர் சித்தாந்தல அம்மையப்பர் தான் உமது தலைவர் எந்த ஆன்மாவுக்கு அருளுகின்ற கூட அந்த அம்மையப்பராகவே எழுந்தார் அம்மையப்பர் அப்பரிசே வந்தளிப்பார் அதனால வளை கை என்பது வளையினு பார்த்தாலே யாரும் அம்மாவை பார்க்கறோம் மற்ற இடங்களில் கையை பார்த்தா அப்பாவை சித்தாந்தும் சித்தாந்தமும் இப்படியாக அந்த கை அப்படி தடுத்தாராம் தடுத்தால் வா நிறைந்த புனல் மழை போய் மலர் மழையாயிட மறுங்கு தேனிய மலரிதலி திருமுடையார் பொருவிடையின் மேல் நிறைவியோடும்படி நின்றார் இது வந்து குறிப்பாக உணர்த்தியது இனி வெளிப்படையாகின அருமையா தருடைய செவியன் விடையேறி சுவன் மதிசூடி காரோடைய தலைப்பொடி பூசி அப்படியே மணிவாசகருக்கே குருநாதன் தான் ஆட்கொண்டார் ஆனால் அந்த குருநாதையார் தானும் தன் தைய் தாசடையோ நான் திளனேல் என்கிறது அங்க எனக்கு சந்தேகம் குருநாதன் தானே வந்தாருங்க எப்படி தானும் தன் தையலுமாய் வந்தாருங்கிறார் அடுத்த மாதம் ஆமா இங்கு சரி வளைச்சல் ஞானசமுத்திற்கு வந்தாங்கிறேன் அங்க பக்கா குருநாதரால் வந்து வந்த செந்தளல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்த காட்டி காட்டிந்த என்றெல்லாம் சொல்றா அப்ப தானும் தன் தையலுமாய் தால்வும் சொல்ற தையல்ண்டு அடுத்த திங்கள் அதனால இப்படி மேல் நிறைந்த துணைவிடும்படி நின்றார் மெய்த் தொண்டர் தான் நிறைந்த அன்புருகையொழுது தனி நின்றா அந்த பெருமானைகள் அப்படியே மேல் நிறைந்த துணைவியோடும் வெளி நின்றார் மெய்தொண்டர் தான் நிறைந்த அன்புருகை வழி நின்றார் பெருமானை பார்த்த மாத்திரத்திலேயே அல்ல நீங்க பெருமானையும் பெருமாட்டியும் கண்டாராம் கண்டு முன்னரை மேல் நேர் நோக்கி முக்கன்னர் மூலகம் நின்னரிமை அறிவித்தோம் அதனால அறுபத்தி தொண்டர்களை ஆண்டவன் பரிசோதிக்க வந்தான்னு சொன்ன ஐநூறு தண்ணியோதிக்கப்பட்ட அறிவரு பெருமையை உலகிற்கு காட்டிக்கல் அப்படியா நம்ம கூட ஒரு ஆள் தான் தானும் அப்படிதான் உட்காருங்களேன்ற புத்தியோட சோதிச்சீங்க சோதிக்கிறதுங்கிற வரவே கூடாது வந்து அவ்வளவும் மரத்த எங்கேயாவது சொல்லியிருக்கா சோதிக்க என்ன கிடையாது ஆனால் ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறார் அடுத்த மாதம் ஒரே சொல்லி இருக்காது அடுத்த மாதம் எப்ப வரும் தவிக்கணும் அதனால முன்னவரை நேர் நோக்கி முக்கன்னர் மூலகம் நின்னிலமையை அறிவித்தோம் ஒன்னிலைமை எனக்கு தெரியும் ஆனா மூலகம் அறிவித்தோம் செய்ய முடியாது யான்மை தான் என்று சொன்னது போல யான்தன கண்மை நீயும் அறிய வேண்டிய தொண்டருடைய அன்பை சோதித்து அவசியம் அவ்வளவு குணம் அவனுக்கு குறைவும் இல்லை அதனால் நின் நிலைமை அறிவித்தோம் நீயும் இனி நீடி என மண் உலக பிரியாது அந்நிலையே எழுந்தபடி அணி ஏகாம்பரம் அணிந்தார் அப்படி சொன்னால் சொன்னபடி நேரம் ஏகாம்பரநாதர் முந்தானேரம் ஏகாம்பரநாதர் அருமையாக வழிபாடு என்ன பண்றது அந்த போனோம்னா இப்போ இவங்க இங்கே இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பழங்கள் இவரெல்லாம் தினமும் வந்து மலைவளம் வர்றார் திருவண்ணாமலையை நமக்கு ஏதோ மாதம் ஒரு நாள் கிடைக்குதுன்னா அன்றைக்காவது போய் ஐயா வழியடிவோம் அட் பொல்லாதோம் என்று சொல்ல வேண்டாம் அன்றைக்கும் போகாமல் உங்களே இருந்துட்டு அப்படி ஒரு நாள் கிடைக்கின்ற பொழுது ஏகாம்பர நாள் ஏலவாறு குடலி நம்ம அடங்கல் முறை பதிப்பில் செய்தி வந்த போது காதலை போட்டு வைக்கிறேன் காஞ்சி மாநகருக்கு இறைவன் திருமுறையில் இறைவர் பெயர் இறைவியார் பெயர் போடுறோம் இல்லை போடுறோம் காஞ்சிபுரத்தில் பெயர் போடுறோம் இரவியார் பெயர் போடணும் அப்படின்னு சொன்னா பல இடங்களில் வெறும் இறைவர்தான் இருக்கிறார் இறைவியார் இல்லை காஞ்சி மாநகரில் வழக்கருத்தி சொல் இல்லை காந்தியகரில் அங்கே தான் பேசுகிறோம் இல்லை மாதந்தோறும் அந்த வடக்கறி திருக்கோயில வெறும் சிவகங்கை திருமேனி தான் இருக்கோம் இரவியார் இல்லை காஞ்சி மாநகரில் அப்படி பல கோயில்கள் இங்கே கூட பாருங்கள் ஏகாம்பரநாதர் கோயிலில் கூட ஏலவாறு கோயில் செப்பு திருமேனியை தவிர ஆனால் ஏகாம்பரநாதான் இருக்கிறது அம்பாள் இல்லை அந்த அரங்கல் முறையில் போட்டிருக்கு இரவியார் பெயர் எல்லா திருக்கோயிலும் காமாட்சி அமையே என்று போட்டிருக்கு எடுத்து இருக்கிற எல்லா இரவியார் பெயர் போடாவிட்டா காமாட்சி அம்மை எனவே நீர் இனி நீர் மூ உலகம் நின் நிலைமை அறிவித்தோம் நீயும் என மண் உலகுரு அந்நிலையே எழுந்த அருளி அணி ஏகாம்பரம் அணிந்தார் அல்ல அப்பொழுது மண் உலகு பிரியாது வைகுவாய் பிரியாது வைகுவாயினார் கள்ள புல குறம்பை மீண்டும் ஏத்தா பிரிவி அவ்வளவுதான் மீண்டும் வருவதில்லை பின் எங்கே போனா செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் எந்த ரூம்ல சார் சிவநடிக்கீடு எப்படி சார் இருக்கார் பலோரும் ஏத்த பணிந்து உள்ளார் நிறைய நமக்கு திரும்ப போடுங்க இப்படி எங்கே போனார் நம்முடைய திருக்குறிப்பு செல்வர் சிவபுரின் உள்ளார் எங்கே ரூம்ல முங்கிக்கல சிவனடிக்கு உள்ளார் இப்படி இப்படி ஒரு பெரிய அடிவரிய தொண்டர் ஆடி யாருக்கும் அடியே என்று இருக்குமாறு பல்லோரும் எத்த பணிந்தாங்க இருக்க இப்ப நாமும் சிவபுரம் சென்று அந்த காட்சியெல்லாம் கண்டு மீண்டும் இங்கே ரத்தனை வைக்கிறோம் பரவாயில்ல பரவாயில்ல எனவே இனி நாம் நம்முடைய செல்வர் இவங்க ஒருத்தருதான் செல்வர் அங்க இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா மாலையில வந்து வழிபாடு செய்யாம வந்துட்டே முடியும்பாங்க இல்லைங்களா ஆமா அங்க போய் இட்லி கடியில் உள்ளார் பலரும் பலமுறை பருமாற சாப்பிடுவோம் என்று இப்படியாக போறோம் முருகா முருகா எனவே சீய நிலவு திரு குறிப்பு தொண்டது போற்றி பார்வோல் அவர் தந்தைதால் அறையறிந்தார் பரிசுரைக்கேன் பேரருளின்மை தொண்டர் பித்தனை எனப் பெதற்றுதலால் ஆறுகள் இதன் உண்மை அறிந்துரை கழுவ தந்தைதாள் அறையறிந்தார் பரிசுரைக்கேன் அடுத்த சண்டிகர அதனால் அந்த சண்டிகரையை இதை சொல்லுகிறேன்னு சொல்லிவிட்டேன் ஐயா அப்பா காலம் வந்து இந்த மாதிரி செஞ்சவருக்கா இப்படி ஒரு முத்தி பேருனாரு முத்தி பேருனாரு அவர் பெருமை யாரை அறிவார்னார் பெருமாவுடைய பெருமை நீயே நான் மாறியது அறிவுறு அறிய முடியாது எனவே அதெல்லாம் அடுத்த திங்களில் நாம் எண்ணி பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நாம் திருக்குறிப்பு தொண்டரை கொஞ்சம் வேமாதான் போனோம் பல பாட்டு படிக்கல இருந்தாலும் தெருக்குறிப்பு தொண்டரை நாம் கூறுவதில் பின்வாங்கல அந்த அளவிலே நாம் இப்படியெல்லாம் அரியார் பெருமையை தொடர்ந்து நினைவுக்கு ஏதுவாக நம்முடைய ரத்னகிரி முதல் அந்த வெள்ளி தனி இரண்டு கிழமைகளிலே நமக்கு ஒரு பெரும் புண்ணியம் கிடைத்தது இதை பெருமான் வழங்கினார் எனினும் நம்முடைய குருமூர்த்திகள் அதை பெருமானுடைய வடிவில் நின்று நமக்கு தந்திருக்கிறார் அதனால் அவர்களை வணங்கி வந்து கேட்டு மகிழ்ந்த பெரியவர்களாயி உங்கள் எல்லோருக்கும் தாய்ம நடக்கலாம் வணக்கம் கூறி இந்தளவில்